الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القران للذكر فهل من مذكير صدق الله مولانا العلي العظيم وقال النبي عليه الصلاه والسلام அன்புடைய அல்லாவின் திருநாமத்தை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன் நபி சல்லு அலைவசம் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் சஹாபாக்கள் தாபிங்கள் மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீது உண்டாவதாக கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்க கூடிய அல்லாவின் நல்லடியார்களே எவைகள அல்லாஹ் நடக்கும்படி கூறியிருக்கிறானோ அவற்றை முழுமையாக எவைகளை விற்றும் அல்லாஹ் தவிந்திருக்கும்படி கூறியிருக்கிறானோ அவற்றை முழுமையாக தவிந்திருக்கும்படி ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தையும் செய்து கொள்கிறேன் அல்லஹாக்கு சுபகான உலகத்துல பல கோடி கணக்கான படைப்பினங்களை படைத்து அந்த படைப்பினங்கள்ல ஆக சிறந்த படைப்பெண்டு அல்லா இந்த மனிதனை சொல்வதை போல அல்லமாக ரமலுட காலத்தை ரமலானுடைய மாதத்தை இந்த மாதம் சில நாட்கள்ல எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லாரும் இந்த மாதத்துக்காக வேண்டி தயாராக கொண்டிருக்கிறோம் இந்த மாதம் வருமென்றால் நாம் எல்லாம் பவலெல்லாம் நோம்பு பிடிக்கக்கூடியவர்களாகவும் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கிறோம் அதிலே நாம் நிறைய நல்ல காரியங்கள்ல ஈடுபடுகிறோம் குரான் திலாவத்தில் ஈடுபடுகிறோம் சதகா தர்மங்கள்ல ஈடுபடுகிறோம் அதே போல ஆக்களுக்கு நாம நன்குடைகள் கொடுக்கிறோம் இவ்வாறு எத்தனையோ நல்ல காரியங்கள்ல இந்த மாதத்துல நாம் ஈடுபடுகிறோம் ஆனால் ஆக முக்கியம் என்னன்னு சொன்னா இந்த நன்மைகள் இந்த நல்ல காரியங்கள் எங்களுக்கு பிரயோசனம் தரணும் ஆக முக்கியம் என்னென்றால் இருக்க வேண்டும் நாம் எதெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் அல்லாவுக்காக செய்யற அந்த சின்சியாரிட்டி அந்த உண்மையான எண்ணம் அந்த நீயத் இருக்க வேண்டும் இந்த நீத் இருந்தால்தான் நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல நாங்க செய்யக்கூடிய இந்த எல்லா இபாதத்தோலும் எங்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் ஆக எப்ப இந்த எப்ப இந்த நல்ல எண்ணம் வைக்க முடியுமாவும் சொன்னால் உள்ளங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் உள்ளங்கள்ல என்னென்ன நோய்கள் இருக்கிறதோ உள்ள நோய்கள் வந்து அதை விட்டு எங்களோட உள்ளங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு எங்கள் எடுத்த நோய்கள் இருந்து கொண்டிருக்கிறதுனால எல்லாம் நாம் செய்யக்கூடிய விடயங்கள் சில நேரத்துல சடங்காக ஒரு ஹாபிட்டாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக கண்ணியமானவர்களே அப்ப நாம் எவ்வாறு எங்களுடைய உள்ளத்துக்கு உள்ளத்தை சுத்தான் மக்களே உங்களுடைய ஒரு ஒரு நினைவு அறிமுகம் வந்திருக்கிறது அது உள்ளங்கள் இருக்கூடிய எல்லா நோய்களுக்கும் ஒரு கியோராக ஒரு ஷிபாவாக அல்லாஹ் தந்திருக்கிறான் அதுதான் இந்த குரான் இந்த குரான நாம் அடுத்தவன்டா இந்த குரான் வந்து ரமலான் உடைய மாதத்துல தான் இறக்கப்பட்டுச்சு இந்த குரான்ல எத்தனையோ விதமான அற்புதங்களை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான அற்புதத்தை அல்லாஹ் அற்புதம் என்னன்னு சொன்னா இந்த குரான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த குரான் எப்படிப்பட்டது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால அல்லா சவாலிட்டான் இந்த குரானுக்கு சமமாக யாராவது ஏழுமனு சொன்னா ஒரு ஆயத்தை கொண்டு வரும்படி குரான்ல இருக்கக்கூடிய ஆயத்தை போன்று ஏதாவது ஒரு ஆயத்தை முடியுமா இருந்தால் கொண்டு வரும்படி அல்லாஹ் சவாலிட்டு இருக்கிறான் ஆயிரத்தி நானூறு முன்னால கியாமம் வரைக்கும் அந்த சவால் நீண்டு கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் யாரும் அவ்வாறு செய்தது கிடையாது அதே போல இந்த ஹொரான நாம இதுடைய அர்த்தத்தையும் இதுடையிஸ்டிக்கையும் அது அற்புதமானது அதுல எந்த ஒரு பிழையும் யாராலையும் காண முடியாது அதே போல அண்மையில சயன்ஸ் என்னென்ன விதயங்களை புதிதாக கண்டுபிடிக்குதோ அந்த விதயங்கள் அல்லாஹ் குரான்ல ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்னால அல்லாஹ் கூறியிருக்கிறான் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டமன் சொன்னா எவ்வாறு இந்த யூனிவர்ஸ் படைக்கப்பட்டது என்றத பத்தி சயன்ஸ் சொல்றாங்க பிக் பேங் தியரி ஒரு தியரியை சொல்றாங்க இந்த தியரிய அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கிறான் அதே போல பிக் பேங் தியரிலிருந்து யூனிவர்ஸ் எப்படி படைக்கப்பட்டதுல அணுக்கள் வரைக்கும் அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கிறான் ால் பே இருக்கலாம் அல்லா அவ்வளோ விஷயங்கள் இந்த குரான்ல வைத்திருக்கிறான் இந்த குரான் இந்த ஊங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆக பெரும் கிப்டாக இருந்து கொண்டிருக்கிறது பார்க்கோம் இந்த கிப்ட நாம் என்ன முறையில் பயன்படுத்த வேண்டும் இதயோசனம் பெற முடியும் என்றதை நாம் யோசிக்க வேண்டும் கண்ணியமிக்க எங்களுக்கு தந்திருக்கிறான் இந்த கொரான என்ன சொன்னா நாம் இத சரியான முறையில விளங்க வேண்டும் அல்லாஹ ஒவ்வொரு வார்த்தையும் அவன் என்ன சொல்லிருக்கிறான் என்றதை விளங்க வேண்டும் இந்த குரான் இல்லை என்று இருந்தால் அல்லாஹ் யாரென்று சொல்லி எங்களுக்கு வழங்க முடியாம இருக்கும் குரான் இல்லை என்று வாழணும் எங்களுக்கு தெரியாம இருக்கும் எல்லாம் அல்லாஹ் இந்த குரான்ல தான் சொல்லிருக்கிறார் ஒரு மனிதன் கம்ப்ளீட்டான பூர்த்தியான ஒரு முக்மீனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர் குரானுடைய அல்லாவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விளங்கியிருக்க வேண்டும் அல்லா என்ன சொல்லிருக்கிறான்னு சொல்லி அவன் விளங்கி இருக்க வேண்டும் எப்படி ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருமோ அத வாசிச்சாதான் அந்த டிவைஸ் எப்படி பாவிக்க தெரியும என்று விளங்குவாரோ அதே போல அல்ல ஒரு மனிதனுடைய லைஃப் எப்படி இருக்கணும்னு சொல்லி கைடன்ஸ் அந்த மெனுவல் அல்லா இந்த குரானா ஆக்கி வச்சிருக்கிறான் யாரெல்லாம் இதை வாசிச்சு வழங்கி அதன்படி அமல் செய்வார்களோ அவர்கள் அவருடைய வாழ்க்கைய சரியான முறையில் அடைந்தால் நாளைக்கு ஆகிறத்துல அவர் வெற்றியாளராக மாறிவிருகிறார் ஆக கண்ணியமானவர்களே நாம் எங்களால ஏந்திய அளவுக்கு குரானை நாம வழங்குறதுக்கு முயற்சி செய்யணும் இன்னைக்கு நாங்க பாக்குறோம் ஒரு பிரதமர் அல்லது நாட்டுல ஒரு முக்கியமானவர் அல்லது வாழ்க்கையில ஏதாவது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்களை அடைஞ்ச ஒருத்தர் ஒரு லெக்சர் கொடுக்கிற ஒரு செமினார நாங்க எவ்வளவு முக்கியமாக காசி செலவழிச்சு நாம அத கேக்கிறதுக்கு போய் தயாராக இருக்கிறோம் ஆனால் கண்ணியமானவர்களே அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய பேச்சு அனைத்து பேச்சுகளை விட சிறந்த பேச்சாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய பேச்சு அனைத்து பேச்சுகளை விட எவ்வாறு சிறந்ததன் சொன்னா படைப்பினங்களுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில அல்லா படைப்பணங்களுக்கு மத்தியிலே அல்லாவுக்கும் ஆகுவானோ அதே போல அவனுடைய பேச்சும் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக கண்ணியமானவர்களே நாம் அல்லாவுடைய பேச்சுக்கு முக்கியம் தருத்த வேண்டும் அதுக்காக வேண்டி நேரம் ஒதுக்க வேண்டும் அதனை நாம படிக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும் இன்றைக்கு நாம் பாக்கிறோம் எல்லா மொழிகள்ல எத்தனையோ விதமான தப்சீர்கள் இருக்குது இந்த தப்சீர்களை நாங்க வாசிக்க முயற்சி செய்ய வேண்டும் வழங்க முயற்சி செய்ய வேண்டும் ஒலமாக்கல் இடத்துல போய் இன்னும் நல்ல விளக்கமாக அதனை தெளிவுகளை நாம பெற வேண்டும் خيركم من تعلم கற்றுக் கூடியவர் நபி அலைவம் சொன்னாங்க அதே போல இன்னொரு ஹதீஸ்ல ويتدارسونه فيما بينهم வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுல ஒன்று சேர்ந்து அல்லாவுடைய ஒருவருக்கொருவர் அதனை விளங்க முயற்சி செய்வார்கள் சொன்னால் விளங்கி கொள்வார்கள் என்றால் நாலு விஷயங்கள் அல்லாஹ் கொடுப்பான் அலைஹிமு சகீனா முதலாவது அல்லாஹ் சக்கீனத்தை இறக்குவான் அவர்களை அப்படியே மூடி கொள்ளும் அடுத்ததுமார்கள் அப்படியே அல்லாஹ் அவனுடைய சபையில அவனுடைய மஜ்லிஸ்ல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்துல அல்லாஹ் இந்த மனிதர்களை பத்தி ஞாபகம் கூறான் அந்த மனிதனின் பத்தி அல்லாஹ் பேசுறான் நீங்க ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்வது நூறு ரகா தொழுவதை விட சிறந்தது என்றாக சொன்னாங்க எங்களால யாராலே நூறு ரக தொல்ல முடியாது தொழிற அல்லா எங்களுக்கு குரான் விளங்குறது மூலம் அல்லா கொடுக்கிறார் ஆக கண்ணியமானவர்களே இன்றைக்கு நாம என்ன என்னத்துக்கு போல முயற்சி செய்யறோம் என்னென்ன விதமான படிப்புகளுக்கு என்னோ விதமான விஷயங்களுக்கு நாம நேரத்தை ஒதுக்குறோம் இது தப்பு கிடையாது ஆனால் இதனை நாம் செய்வதை போல குரானுக்கும் நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஏன் எங்க டெடிக்கேஷன் அதாவது அது கண்டு நேரத்தை ஒதுக்கினார்கள் அது முயற்சி செஞ்சார்கள் அது ரெண்டு கிழமேல முழு பாசையும் படிக்க கூடியதாக அல்லாக்கினான் கண்ணியமானவர்களே நாம் எத்தனையோ வருடங்களாக இருக்கிறோம் முப்பது வருடங்களாக நாப்பது வருடங்களாக நாம் தொழுகிறோம் குரான் நாம் இன்றைக்கு தொழுது தொழுது சூரத்துள் ஃபாத்திஹாவுடைய அர்த்தம் கூட நாம விளங்காம தொழுது கொண்டிருக்கிறோம் ஆஹ கண்ணியமானவர்களே எங்களுக்கு முக்கியம் குரானை விளங்குவது அதுல சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் விளங்க முயற்சி செய்வது அப்பா அம்மாறு போய் படிச்சு போய் படிச்சு கொடுறாங்க உட்காந்து கஷ்டப்பட்டு என்ன செய்யறாங்க இத கொஞ்சம் செல்லித்தாங்களே என்ன சொல்லி உட்காந்து போன படிச்சு கொள்றாங்க ஏ அவருக்கு போன முக்கியத்துவம் விளங்குது ஆனா இந்த குரானுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு விளங்காம இருக்கிறது போன படிக்கிறது தப்பில்ல ஆனா இந்த குரானுக்கு நாம நேரம் ஒதுக்காம இருக்கிறது தான் நாம் விளங்க வேண்டிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக கண்ணியமான சகோதரே நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா குரானை விளங்கி அதனை கற்று அதன்படி அமல் செய்வதற்கு நாம் எல்லாரும் நியத்து வைக்க வேண்டும் எாவச் செய்யலுமோ அவ்வளோ நாம் திலாவச் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நபி சல்லு அலுவலம் சொன்னாங்க Yaar Allah Oudhiya Veda Tularandu Oru Harfai Oudhuaroh Awarikku Oru Nanma Kadaakya Padum Andha Nanma Oru Nanma Patthu Madangu Halah Aakka Padum Nabi SAW Todan Sannangah Laa Akulu Alif Laa Meme Harfun Walakin Alifun Harfun Wa Lamun Harfun Wa Memeun Harfun இன்னொரு நேரத்தில் சொன்னாங்க அலை கபி திலாவத்தில் குர் ஒரு பிரகாசமாக இருக்கும் அதே போலிசமா நாளைக்கு மறு மேல அது ஒரு சேமிப்பாக ஒரு ஸ்டோரேஜாக அவருக்கு இருக்கும் என்று நபி சொல்லு அலைவாசல்ல சொன்னாங்க ஆக கண்ணியமான சகோதரே நாம எங்களால ஏந்தோ குரானைக்கு முயற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு டுவெண்டி போர் அவர் அல்ல எங்களுக்கு தந்திருக்க கூடிய நியமத்தா என்று இருந்து கொண்டிருக்கிறது நாம் இந்த நாளை ஆரம்பிக்க வேண்டும் அல்லாவுடைய திலாவத்தை கொண்டு கொஞ்சம் எங்களால ஏந்திய அளவுக்கு கொஞ்சம் குரான்ல இருந்து நாம் ஒரு பகுதியை ஓதுறது இண்டைக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா எங்களோட நாளை நாம் ஆரம்பிக்கிறது ஒன்று நியூஸ் பேப்பர்ல வரைக்கும் இல்லாட்டி போன்ல மெசேஜ் அனுப்பின அல்லது யாரையாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பாக்குறதுக்காக நாம் போன தான் எடுக்கிறோம் போன்ல இருக்கிற முஹபத் எங்களுக்கு குரான்ல ஒரு பிப்டி இருந்தாலும் நாம் எங்கேயோ போய் சேர்ந்துருவோம் டமெல்லாம் குரான் போன் எடுத்துறோம் போராடமெல்லாம் நாம் அதனை எங்களோட பாவிக்கிறோம் அதை பாவிப்பது தப்பு கிடையாது ஆனால் நாம் இதே முக்கியத்துவத்தை குரானுக்கு கொடுப்போம் சொன்னால் அது எவ்வளோ எங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடியதாக இருக்கும் ஆக கண்ணியமான சகோதரே இவ்வாறு நாம் ஏண்டிய அளவுக்கு குரானை கஷ்டப்பட்டாவது ஓத முயற்சி செய்ய வேண்டும் சிலவங்களுக்கு குரான் ஓத கஷ்டம் திக்கி திக்கி ஓதுறாங்க இவங்களுக்கும் அல்லாஹ் இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிறான் குரானை ஓதி அவருக்கு அது கஷ்டமா இருக்கிற நே நிலைமையில திக்கி திக்கி ஓதினார் சொன்னால் அவருக்கு லஹூ அஜ்ரான் அல்லா ரெண்டு கூலிகளை கொடுக்கறான் என்று நபி சொல்லாஹ் வசல்லம் சொன்னாங்க கண்ணியமானவர்களே நாம் ஒவ்வொரு பண்ணி ஏந்திய அளவுக்கு ஹுரான் ஒன்றை நாம் முடித்துக்கொண்டே வர வேண்டும் ஒரு மாதத்துக்கு ஒரு அல்லது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு ஏண்டிய அளவுக்கு குரான் திலாபத்தில் நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் நாங்க குரானுக்கு அவ்வளோ கண்ணியம் செலுத்துறோம் தவறுதல குரான் விழுந்துட்டா கத்தி நாம் அஸ்தான் செலுத்துறது தான் இதை விட கண்ணியம் இல்லாத வேலை நாம் குரானை வைத்து அதனை உயரமான ஒரு இடத்துல வச்சு அதை நாம தொடுவதும் பாவிப்பியமானவர்களே இந்த இவ்வாறான கூட்டத்திலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் நாம் குரான்ல சம்பந்தப்படக்கூடியவர்களாவும் குரானுடையவர்களாகவும் அல்லாஹ் எங்களை ஆக்குவானாக அதே போல முக்கியமாக நாம் குரானை மனநம் முயற்சி செய்ய வேண்டும் எவ்வளோ எங்களால் குரான பாடமாக்கியலுமோ அவ்வளோ நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் சூரத்துல அல்லா சொல்றான் குரான் அல்லாஹ் கேட்கிறான் நான் குரானை லேசாக்கி தந்திருக்கிறேன் அதனை விளங்குவதற்கும் அதனை மனநம் விடுவதற்கும் நான் லேசாக்கி தந்திருக்கிறேன் யாராவது பாடமாக்குறவர் இருக்கிறான் அல்லாஹ் கேட்கிறான் அல்லா சூரத்தில் கமர்ல நாள் விடுத்த மீண்டும் மீண்டும் இந்த ஆயத்தை ஓதி அல்லாஹ் கேட்கிறான் எப்ப நாம் இந்த ஆயத்தை கேப்போமோ நாம் உள்ளத்துல நீயத்து வைக்க வேண்டும் நானும் முயற்சி செய்வேன் ஹொரான்ல ஒரு பகுதிய பாடமாக்க என்னால் ஏண்டிய அளவுக்கு நான் முயற்சி செய்வேன் நீயத்து வைக்க வேண்டும் ஏனென்றால் எப்ப எல்லாம் நாங்க குரான பத்தி பேசப்படுமோ குரானை மனநட பத்தி பேசப்படுமோ நாங்க எங்கட பிள்ளைகளை நல்ல விஷயம்தான் ஆனால் அதை விட முக்கியம் என்னன்னு சொன்னால் எங்களால என்ன பாடமாக்க முடியும் நாங்கே முடிந்தால் ஒரு பகுதியை பாடமாக்க முயற்சி செய்யறது ஏனென்றால் குரான் எடுக்கப்படுற நேரத்துல சஹாபாக்கள் எல்லாம் வயது உடையவர்களாகத்தான் இருந்தாங்க அவங்க குரான முயற்சி செஞ்சாங்க பாடமாக்கினாங்க அதுக்காக நேரத்தை ஒதுக்கினாங்க அவங்களுக்கு அது என்ன செய்யணும் எங்களால் நாம் பாடமாக்கி பாடமாக்கி எங்களால் ஏந்தவர்களாக ஒரு ஆயத்தில் இறக்கினோம் நாங்களே இதை பாதுகாப்போம் அதனை பாது பொ உள்ள வச்சு பாதுகாக்கிறான் இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்யப்படுது இஸ்லாத்துக்கு எதிராக எத்தனையோ விடயங்கள் நடக்குது ஆனால் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் யாராலேயும் இஸ்லாமத்திலோ முஸ்லிம்கள் கை வைக்க முடியாது கண்ணியமிக்க மேலான பெரியால சொல்ல அல்லா இந்த குரான்ல சொல்லிக்கிறது குரானுடைய யாரெல்லாம் இந்த குரான பாதுகாத்து அது மனநம் விடுறார்களோ அவர்களுடைய உள்ளத்துல அது பாதுகாக்கப்படும் எப்ப நாங்க அந்த குரான பாதுகாப்போமோ அல்லா எங்களையும் பாதுகாப்பான் இந்த உலகத்துல எல்லாரும் குரான அழிக்க நாடினாலும் யாராலேயும் அழிக்க முடியாது ஏனென்றால் குரான்ல உள்ள எல்லா குரான்களும் இல்லாமலாக்கப்பட்டாலும் ஹாபிஸ் மாறுற உள்ளங்கள்ல இருக்கிற குரானை யாராலேயும் இல்லாமாக்க முடியாது ஆஹா இந்த பொருட்க அல்லா எடுத்திருக்கிறான் அவனே பாதுகாப்பான் நாமளும் சில சூறாக்களை பாடமாக்கினால் குல் சூறாக்களோ அல்லது ஏண்டிய அளவுக்கு சில சூறாக்களை நாம் பாடமாக்கினாலும் அல்லா அதனை எங்களையும் பாதுகாப்பான் எங்களையும் அந்த பாதுகாவலர் கூட்டர்ல அல்லாஹ் எங்களே மாக்குவான் ஆக கண்ணியவிக்கு மேலான பெரியார்களே இந்த குரானோட சுருக்கம் நாம் எடுத்துக்கொண்டா இந்த குரான் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருடங்களாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு நிலைமைக்கு ஏற்றவாறு அல்லாஹ் இறக்கினான் சஹாபாக்களுக்கு மத்தியில நிகழ்வு உருவாக்கி சந்தர்ப்பங்களை உருவாக்கி அல்லா அந்த சந்தர்ப்பங்கள்ல குரான் இறக்கினான் உதாரணமாக இந்த அல்லா ஒரு பெண்மணியுடைய விஷயத்துல தன்னுடைய கணவன் மனைவியோட மோசமான அதாவது ஏசக்கூடியவராக மோசமாக நடந்து கொண்டதுனால அந்த பெண்மணி நபிசல்லு அலைவசம் இடத்துல வந்து முறையிட்ட கூடியவளாக இருந்தா இதனே அல்லா சொல்றான் அல்லாஹ் கேட்டுவிட்டான் அந்த பெண்மணியுடைய அந்த விவாதத்தை அந்த பெண்மணி நபி சலல்ல வந்து அந்த பேசின பேச்ச அல்லா கேட்டு விட்டான் என்று அல்லா தாலா குரான்ல சொல்கிறான் இதால் என்ன விளங்குது அந்த சஹாபிக்கு மட்டும் இல்லாத ஒரு படிப்பன கியாமத் வரும் வரக்கூடிய அனைத்து கணவர்மாருக்கும் யாரெல்லாம் பெண்கள் மனைவிமாருடன் மோசமான முறையில் நடந்து கொள்றாங்களோ ஒழுங்காக பேச்சுவார்த்தை வைக்க மாட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாடமா இருக்கிறது அதே போல இன்னொரு பாடம்தான் யாரெல்லாம் ஒரு மனிதனோட பேசக்கோல மோசமான முறையில பேசுவாரோ ஒழுங்கா அஹலாக்கான முறையில நடக்க மாட்டார்களோ அவர்களுடைய பேச்சுவார்த்தைய அல்லா கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்றதை இந்த ஆயத்தின் மூலமாக விளங்க வருகிறது ஆக கண்ணியமான சகோதரலே குரான் கிட்டத்தட்ட இவ்வாறு சந்தர்ப்பத்துக்கு ஏப்ப சபபு நுசூல் சொல்லுவாங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப இருபத்தி மூணு வருடங்களாக ஒரு கிதாபாக கிதாப் வடிவத்துல ஒன்று சேர்த்தாங்க பின்னால சஹாபாக்கள் அதனை மனனுமிட்டார்கள் கியாமத் வரைக்கும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஹாவிஸ் மார் இந்த குரானை மனனுமிட்டவர்களாக இருக்கிறார்கள் குரானை ஒரு நாம் எடுத்துக்கொண்ட உலகத்துல எந்த ஒரு கிதாபும் கிடையாது கிடையாது குரான் மனநமிட்ட அளவுக்கு யாரும் ஒரு ஆத்த அவர் தன்னுடைய கையால எழுதின ஒரு புஸ்தால மனநட முடியாது அவரே அதை என்ன செய்வாரு பண்ணி தான் சொல்லுவாரு ஆனா அல்லாவுடைய கலாம ஆயிரக்கணக்கான ஹாவிஸ் மாறு அதனை மனநமிட்டு இருக்கிறார்கள் ியான சகோதரலே நாம இப்படியான பரிசுத்தமான குரானை நாம் ஏன்ற இதனை விளங்க முயற்சி செய்ய வேண்டும் இது அடிக்கடி இருக்க வேண்டும் எங்களால ஏன்றிய ஒரு பகுதிய நாம அதனை பாடமாக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் இந்த குரான்ல கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஹருஃபல் இருக்கி இந்த ஒவ்வொரு ஹருப்பும் ஓதுற நேரத்தில பத்து மடங்காக ஆக்கப்படும் கிட்டத்தட்ட 32 ரெண்டு லட்சம் நன்மைகள் ஒரு குரானை ஓதி முடிக்கிறதுனால அல்லாஹ் கொடுக்கிறான் இது சாதாரண காலத்துல ரமதான்ல இது பல மடங்குகளாக ஆக்கப்படுகிறது கண்ணியமிக்க மேல சகோதர்லே நாம் இப்ப தெரியும் முக்கியமான ஒரு காலம் வருது ரமலானுடைய காலம் இந்த காலத்தை நாம் குரானுக்குரிய மாதமாக ஆக்க வேண்டும் எங்களால் எவ்வளவு திலாவச் செய்யலுமோ குரானுக்காக நேரம் ஒதுக்க முடியுமோ அவ்வளோ நாம் நேரம் ஒதுக்கி குரானை திலாவச் செஞ்சு குரானை விளங்கியவர்களாக வல்ல அல்லா நம் அனைவரையும் மாக்கியருள்வானாக நம் அனைவருடைய நோன்பை கபூ செஞ்சு கொள்வானாக நம் அனைவரையும் நேரங்கள பிரயோசனமாக பயன்படுத்தக்கூடியவனாக நாம் அனைவரையும் சொர்க்கவாசி அல்ல அல்லா தாலியரு